மேவச்சமேவிய திரவிணம் மேவமேவ நமோவிதைய वंशर्षिभ्यो नमो प्रत्यगर्थो வம்சிபோ மோ நமோ குருப்பலவரோவீ சச்சிதான கிருஷ்ணயக் கிளிஷ்டிணே நமோ வேதாந்தய வியசோகி ரேதாஜாஸே சமாய மு சமூபருஷோத்தம சே பநவெ ஜன்மஜரா விஷ்விஷுஷ் பூத்தியபவன் பிரபுகூத்தபாவூத்தூத்த சென்ற முறை நம்ம சர்வத்திர தைத்தியாக சமதா முப்பேத்த சமத்துவம் அந்த இடத்துல நிறுத்தியிருக்கோம் ஐம்பத்தஞ்சாவது பக்கம் கோரக்பூர் புக்கது புக்கில் ஆச்சாரியர் விஸ்வங்கிற சப்தத்துக்கு முதல ஜெகத் காரணம் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுத்தார் அது வந்து அபிநிமித்த உபாதான காரணம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லாட்டி உபாதான காரணம்னு கூட எடுத்துக்கலான்னு தோன்றுகிறது அதாவது மாயா திருஷ்டியாக மாயாசகித பிரம்ம மாயாசகிதம் பிரம்ம ரெண்டாவது விவர்த்த காரணம் விவர்த்தோபாதான காரண திருஷ்டி முதல்ல உபாதான காரண திருஷ்டி ரெண்டாவது அதாவது உபாதான காரணம் மாயா மாயினால் உபாதான காரண திருஷ்டி ரெண்டாவது விவர்த்தோபாதான காரண திருஷ்டி மூணாவது வந்து இந்த அனுப்பிரவேச்ருத்தியை வச்சுட்டு விஷதி அப்படின்னு சொன்னார் இல்லையா அதை வச்சு நம்ம நிமித்த காரணமும் எடுத்துக்கலாம் நிமித்த காரண திருஷ்டியும் எடுத்துக்கலாம் அப்புறம் அடுத்தது எல்லாம் வந்து லயக்காரணம் அப்படின்னு எடுத்துருந்தா அது வந்து கிட்டத்தட்ட நம்ம முதல்ல சொன்னது உபாதான காரணம்தான் லயக்காரணம்ங்கிறது ரெண்டும் கொண்டு முடியும் ஆக மாயாசகித பிரம்மனும் மாயாசகித பிரம்மனும் பிரம்மனில் தானே ஒடுங்கிறது மாயாசகித பிரம்மன் எதில் உடுங்கிறதுன்னு கேட்டால் பிரம்மனில் தான் ஒடுங்கிறது அப்படின்னு சொல்ல முடியும் அப்புறம் அடுத்தது நம்ம பார்த்தோம் விஸ்வசப்தத்துக்கு ஓங்காரகாங்கிற அர்த்தம் எடுத்துக்கிறார் இப்போ என்ன சொல்கிறார் ஆகையினால் இதிலேருந்து என்ன தெரியறது தீர்மானமான்னா இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஈஸ்வரன் தான் இருக்கார் ஈஸ்வரனுக்கு அந்நியமாக ஒரு வஸ்துவும் கிடையாது ஆன் நம்ம என்ன பண்ணணும் நமக்குள்ள ஆயிரக்கணக்கான உட்பிரிவுகள் இருந்தாலும் வேற்றுமைகள் இருந்தாலும் நாம் எல்லோரும் எல்லாவற்றையும் ஈஸ்வரனாகத்தான் தரிசனம் பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஆன் நமக்கு வந்து பல காரணங்களால் பல பிரிவுகள் இருக்கலாம் எத்தனை பிரிவுகள் இருந்தாலும் அத்தனை பிரிவுகளுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையாக இருக்கிற பகவானை தான் பார்க்கணும் அவரை நாம் நமஸ்காரம் பண்ணணும் எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியம் அனைவரிடத்திலும் அன்பாக இருக்க வேண்டும் யாரையும் வெறுக்கக்கூடாது அப்படிங்கிற கருத்தை தான் ஆச்சாரியர் ரொம்ப அழகாக சொல்கிறார் ஆக ஸ்தோத்திரம் பண்ணுறதுங்கிறது இந்த ஜெகத்தையே பூஜை பண்ணுறோம் அப்படிங்கிற உயர்ந்த ஒரு அர்த்தத்தை கொண்டு வராருங்க அதுதான் கடைசியாக பார்த்தோம் பிரஹ்லாதன் சொன்னார் நீங்கள் எல்லாரும் ஒன்றா இருங்கோ நம்ம எல்லாரும் ஒன்றாக இருந்து ஒற்றுமையாக இருந்து அன்பை வளர்ப்போம் அதுவே இறைவனுக்கு சிறந்த வழிபாடு அந்த திருமந்திரத்தில் ஒரு அழகான பாடல் இருக்குது அன்பு செய்வாரை அறிவான் சிவன் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்குது இதுவும் ஞாபகத்துக்கு வருது எனக்கு ஆக அன்பை பெருக்கி எனது ஆறுயிரை காக்க வந்த இன்பப் பெருக்கே இறையே பராபரமே ஆக அந்த அவங்களுக்கு மகான்களுக்கு இந்த இந்த இந்த தரிசனம் இருக்கு பிரம்ம தரிசனம் சர்வத்திர சமதரிசனம் சர்வத்திர பிரம்ம தரிசனம் அடுத்த அடுத்த ஸ்லோகங்கள்லாம் அவர் என்ன வியாக்கியானம் பண்ணுறது அதாவது பிரஹ்லாத் அவங்க அப்பா கிட்ட சொன்னதான் பிரஹ்லாத் ஜி அப்னே பிதாசே கஹத்தே ஹாய் இன்னும் போட்டிருக்கு இல்லையா அதுதான் இது சம்ஸ்கிருத்தில் இல்லை அவங்க பிராக்கெட்டில் போட்டிருக்காங்க படிக்கலாம் ந மந்திராதிகிருத்தஸ்தாத்த நைசர்கிக்கோ மம ஷதி அோ நித்தையோய ஹேத்வா வியித்து கமண மனசாச்சா கோதிய்ஜம் ஜன்மல பிரூத்தம் தான் சாஷு சோகம் நபமி நித்தயன்சூத்தமாரீரம் மானம் வாஜம் பூத்தம் தமச்சி சசியமே ஜாயத்தை குத ஏஷா பிரபாவ சாமானியா முதல் ஸ்லோகத்தில் அப்பாட்ட சொல்கிறான் அப்பா நான் ஒன்றும் மந்திரம் பண்ணலை இது எனக்கு சுவாவமாகவும் இல்லை ஆனால் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த அச்சுத்தனுடைய பெருமை இது அப்படிங்கிறோம் நான் மந்திராதி கிருத்தஸ்தாத்த மந்த்ராதி கிருத்தஸ்தாத்தை மந்திரங்களால் ஒன்றும் உண்டாகலை அதாவது அவங்ககிட்ட இருக்கிற சக்தியை பார்த்து சொல்கிறார் அவங்ககிட்ட இருக்கிற சக்தியை பார்த்து தான் அதை புரிஞ்சுக்கணும் ஆக நச்ச நைசர்கிக்கோ அம்மா இது என்னோடய நேச்சராகவும் இல்லை மந்திரத்தினாலேயோ தந்திரத்தினால் மந்திரத்தினாலேயோ இயல்பாலை ஏதாவது மந்திரசக்தினாலே ஏதாவது இப்படி பண்ணுறியாடா அப்படின்னு கேட்டால் மந்திரசக்தினாலே பண்ணல இல்லை உனக்கு சுபாவே இப்படி இருக்கா என்ன அப்படின்னா சொபாவும் இல்லை ஏஷகா பிரபாவகா சாமானியா அந்த சக்தி இருக்குது வெளிப்படுத்தணும் அவ்வளோதான் சாமானியான்னால் எல்லாருக்கும் இது பொதுவாக தான் இருக்குது எஸ்ய எஸ்ய ஹிருதி அச்சுதகா வர்த்தத்தே அச்சு சாமான்யா அச்சுதகான்னு கனெக்ட் பண்ணிக்கலாம் எஸ் ஏ எஸ் ஏ யாருடைய யாருடைய உள்ளத்தில் அந்த சமானமாக இருக்கிற அச்சுதன் இருக்கானோ அவனுடைய பிரபாவம் என் உள்ளத்தில் இருக்கும் அச்சுதனின் பிரபாவம் தான் இதுவே தவிர எனக்குன்னு சுயமாக ஒரு சுபாவமோ இந்த சக்தியோ மந்திரத்தினாலேயோ ஒன்றும் உனக்கு எப்படிடா இந்த பவர்லாம் வந்தது அவனுக்கு அப்பா கேட்கலாம் இல்லையா அப்படின்னா எதாவது மந்திரங்க ஜபிக்கிறியா யாராவது அவனுக்கு கொடுத்தானா இல்லை இல்லை எனக்கு உனக்கு இருக்கா நீ நேச்சராகவே இப்படி இருக்கா ரெண்டும் கிடையாதுங்கிறான் யார் யார் அந்த பகவான் இருக்கானோ அதான் அவன் அந்த பகவானை இன்வோவ் பண்ணணும்னு அர்த்தம் எஸ் ஏ ஹிருதி சாமானியஹா அச்சுதஹா ஏஷகா சாமானியா அச்சுதா அவன் வந்து அனுபவித்து சொல்கிறான் இந்த சாமான்யமாக இருக்கிற இந்த சைத்தன்யஸ்வரூபமான அச்சுதன் இருக்கான் சர்வகாரண பூதனாகி இந்த அச்சுதன் இருக்கான் அவனுடைய பிரபாவம் சுவாமி ஏஷா பிரபாவா தஸ்ய அச்சுதஸ்ய பிரபாவ எஸ் எஸ்ய ஹிருதி அச்சுதா சாமானியா அச்சுதா என்னது அபிவ்யத்தை தஸ்ய தஸ்ய புருஷஸ்ய ஏஷா பிரபாவா அவனுக்கு இந்த மகிமை கிருஷ்ணன் சொல்கிறார் இல்லையா எங்கெல்லாம் எதா குளோரியை அதெல்லாம் என்னோடதுன்னு எத்யத் விபூதி மத்சத்வம் ஸ்ரீமதர்ஜிதமேவா தத்த தேவாவக்சுவம் மமதேஜோம்சம்பவம் ஆகையினாலே சங்கராச்சர் எவ்வளோ அழகாக கோட் பண்ணுறார் வரும் ஆகையினால அதெல்லாம் கோட் பண்ணி சொல்கிறார் ஆகையினால இதத்த இந்த கிமேக்கம் தெய்வத்தம் லோகே எந்த தெய்வம்னு கேட்டார் யாரே யுதிஷ்டிரர் எந்த தான்ப்பா இந்த தெய்வம் இல்லாத இடம் எங்கே யுதிஷ்டிரர் கேட்ட கேள்வி என்ன இந்த உலகத்தில் ஏகம் தெய்வத்தம் கிம்னா ஏக்கம் இருக்கு இருக்குது தெய்வம் அதுதான் இருக்கு பிரபஞ்சம் முழுக்க அப்படி சொல்லி அதை ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறார் யா அநாம்பாம் பாபானி ந சிந்தயி யதா ஆத்மனா தய பாகமாக ந வித்தியே ஹேத்வாவா அப்படி படிக்கணும் நானே இப்போ படிக்கிறேன் இங்கே உட்காந்துண்டு ஒன்றும் படிச்சுட்டு வரல அதனால பகவான் சொல்லி கொடுக்குறது தான் கேட்குறவா பிராரப்தம் சொல்கிறவனுக்கு நம்ம பிராரப்தம் யா யஹா எவனொருவன் அந்நேஷாம் பாப்பானி நான் சிந்தையதி அவன் பண்ண பாவத்தை இன்னொருத்தன் பண்ண பாவத்தைலாம் உட்காந்து நம்ம யோசித்தோன்னு வச்சுங்களேன் நமக்கு என்ன ததி கிடைக்கும் எப்படி சொல்கிறார் பாரு ம் எதுக்காக சொல்கிறானோ தெரியல அவங்க அப்பாவுக்கு சொல்கிறான் ஹே தாத்த தந்தையே யஹா எவன் ஒருவன் அன்னியேஷாம் பாப்பானி ந இல்லையோ எல்லாம் அஞ்ஞான வேணா அர்த்தம் இன்னொருத்தனை இன்னொருத்தனை பார்த்து எதையாச்சும் சொன்ன என்ன பாவம் பண்ணியிருக்கான் தெரியுமா மகா பாபி அவன் அவனை நீ எம்பின்னா நீ MP எம்எம்எம்பி எம்பின்னா மகா பாபின்னு அர்த்தம் நம்ம பாஷையில் ஆக எம் அப்படின்னா என்ன மகா பீனா பாபி மகா பாபி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு வேறே இது வேறு ஆக மகா பாபி இன்னொருத்தனை மகா பாபின்னு சொன்னால் நீ என்ன இடுவேன்னா தீயார் குணங்கள் உரைப்பதுவும் தீதே தீயார் குணங்களை சொன்னால் உனக்கு பாபம் வந்துடும் பாப்பியை ஸ்மரித்தா பாபம் புண்ணியமாசாலியை நினச்சா புண்ணியம் ஆக ரொம்ப அழகாக சொல்லுவான் யா அந்நாம் பாப்பானி சிந்தையதி ஆத்மனா என்ன சிந்தை இது எவனால் தன்னோட பாபத்தை ஜாஸ்தியை நினப்பானா அப்படி சொல்கிறான் ஆனால் நினைக்கலாம் எதா ஆத்மனா யதா ஆத்மனஹான்னா என்ன இன்னொருத்தன் தன்னோடத நினைக்கிறதில்ல நம்ம ப அப்படி நினச்சா ஆத்மனஹா நினச்சான்னா அவனுக்கு பாபம் போயிடும் நான் பண்ண பாபம்னு தன்னோடதை நினச்சா பரவாயில்ல ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிறப்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு மண்ணும் உயிர்க்கு தீது உண்டோ மண்ணும் உயிர்க்கு உயிர்க்கு ஆக இந்த சரீரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜீவனுக்கு மற்றவங்களுடைய குறைய மாத்திரம் மாத்த தன்னோட குற்றத்தை பார்க்க தான் பார்க்க கெடுதல் வருமானு கேட்குறார் வள்ளுவர் அல்ல இன்னொருத்தன்னோட கெடுதலை பார்க்குறது நம்ம வேலையில்லை அப்படியே ஆனால் ஆத்மநகா பாப்பான்னு சிந்தைச்சே இது சர்வம் நல்லது சரியாயிடும் ஆனால் எதா ஆனால் தப்பை யாரும் சொல்ல மாட்டான் இன்னொருத்தன் தப்பை ஊர் முழுக்க அடிப்பான் சோசியல் மீடியாவை பாருங்கோ உங்களுக்கு வந்து இருக்கிற மோட்சமெல்லாம் போயிடும் நிம்மதியே போயிடும் அவ்வளோ தேவையில்ல பொய்ன்னா பொய் அண்டை புழுகு ஆகாசப்புழுகு இந்த புழுகு எந்த புழுகு எங்கேயுமே இல்லாததுலாம் சொல்லுவான் ஆஹ அதை சொன்னால் நமக்கு பாவம் அந்நாம் யோன பாப்பானி சிந்தயத்தி ஆத்மனா எதா தச பாபாக நித்தியத்தை அவனுக்கு பாபம் வராது பிறருடைய தவறுகளை எண்ணாதவன் தன்னுடைய தவறுகளை எண்ணுகின்றவனுக்கு பாபங்கள் வராது அப்படிங்கிறார் இதை காண்ட ஏன்னா ஹேத்வாத் காரணம் இல்லாததால் இதிலிருந்து என்ன என்ன பாவம் வர்றதுக்கு காரணமே இல்லைங்க நான் அது காண்டெக்ஸ்டெல்லாம் பார்த்ததான் புரியும் அந்யோன பாத்தையாத்மனோய தாபம்தேத் நிறைய அடுத்தது கர்மா மனசா வாச்சா பரபீடா கரோத்துயப்பா சும்மா வா ஓம் ஹிரண்யாயனமஹா ஓம் நமோ நாராயணா அடிக்கடிஞ்சோம் ஆகையினால் எல்லார்டையும் போய் ஹிரண்யாயன மகனா என்ன அர்த்தம் பணம்னு அர்த்தம் எல்லாரும் பணத்தையே இது பண்ணுங்க கடவுள் கடவுள் இல்லை இல்லவே இல்லை மனித சக்தி இல்லாம் பணம் அப்படின்னு சொல்கிறாங்களே அதனால் ஹிரண்யாயனமகான்னு சொல்லி எல்லாரையும் பக்தி நாராயணனை விட்டுட்டு இது பண்ணுறது அதனால் சொல்கிறேன் கர்மனா செயலாலும் மனசா மனசினாலும் வாச்சா வாக்கினாலும் யகா எவனொருவன் பரப்பீடாம் கரோத்தி பிறருக்கு துன்பத்தை தொடுகிற தொடு கொடுக்கிறானோ தத் பீஜம் அந்த இது அதுக்கு பீஜம் ஜென்ம ஃபலத்தீ அதுக்குனால என்னாகும்னா ஜென்ம நிறைய உண்டாகும் அந்த பா ஜென்மஃபலத்தீ தத்்பீஜம் ஜென்ம பலதி அது மறுபடியும் பிறவியை கொடுக்கும் அது மாத்திரமில்லை தஸ்யச் தஸ்ய பிரபூதம் அசுபஞ்ச நிறைய துக்கமும் வரும் நீ இன்னொருத்தனுக்கு பண்ணினியானா கஷ்டம் கொடுத்தியானா மனசில் வந்து பிளான் பண்ணி வாயால் திட்டி காரியத்தினால எப்படியா செஞ்சு முடிச்சியானா என்ன ஆகும்னா உனக்கு மறுபடியும் ரொம்ப நரக ஜென்மா கிடைக்கும் கீழான பிறவியும் கிடைக்கும் ரொம்ப துன்பமும் படுவே ஆஹா பிரபூதஞ்ச பிரபூதம் அசுபம் அசுபம்னா துக்கம் அசுபஞ்ச பவதி அதனால் என்ன சொல்கிறார் நான் அதனால் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுறது எனக்கு வேலையில்லை நீ என்ன இருந்தாலும் நீ பித்திரு தேவோ பவா நான் ஒத்துக்கிறேன் ஆனால் பித்ரு நமக்கு பித் எல்லாருக்கும் அவன்தான் ஆதி புருஷன் அவனை விட்டுட்டு நீ அவன்கிட்ட பக்தி பண்ணலைன்னா நீ உனக்கு தோஷம் வந்துடும் ஸ்ரீமன் நாராயணனை நீ வந்து எதிர்க்கப்படாது அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறான் சோகம்ன பாபம் இச்சாமி அகம் அத்தகைய நான் பாபத்தை விரும்பாத நான் பாபத்தை செய்ய மாட்டேன் பாபம் இச்சாமி நான் கரோமி வதாமி வா நான் வாயால் சொல்ல மாட்டேன் ஓம் இரண்யாயினுமானு ஊரில் இருக்கவன் சொல்லட்டும் நான் சொல்ல முடியாது நீ வந்து எல்லாரையும் கம்பல் பண்ணி ஹிரண்யாயினமாக சொல்ல வைக்கிற நான் சொல்ல மாட்டேன் பிதிருதேவோ பவ பிதாம் நமோ நம ஆனால் ஓர் நமோ நாராயணாய் ஆஹ அஹம் ந பாபமிச்சாமி ந கரோமி வதாமி வா செய்யவும் மாட்டேன் பேசவும் மாட்டேன் பாவத்தை செய்ய மாட்டேன் அப்பா சொன்னாலும் பாவத்தை செய்யக்கூடாதுன்னு தெரியுறதுலேருந்து பரசுராமர் என்ன பண்ணார் அம்மா போய் வெட்டிட்டு அம்மா வெட்டிட்டு வா என்ன வெட்டிட்டு வந்துட்டு அப்பாட்ட கேட்குறாரு எனக்கு வந்து அம்மா திரும்ப வேணும்னு விட்டார் அது வந்து அப்பாவே சொன்னாலும் பாவம் செய்யக்கூடாதுங்கிறது இருக்குது இதுதான் இந்த மாதிரி கதைகளை வச்சு தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும் ஆனால் அதில் ஒரு தர்மம் முதல்ல சொல்லியாச்சு பண்ணியாச்சு அப்புறம் அவருக்கு புத்தி சாமர்த்தியம் திருப்பவும் அம்மாவை கேட்டுவிட்டான் அந்த கதை இருக்குது ஆனால் கரோமி வதாமி வா சர்வபூதஸ்தம் சர்வபூதஸ்தம் சிந்தையன் அனைத்து உடம்புகள் உடல்களிலும் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை கேசவம் சர்வபூதஸ்தம் கேசவம் சிந்தையன்னு ஆத்மன்யபிச்ச என்னிடத்திலும் எல்லா சரீரங்களிலும் அந்த கேசவன் இருக்கிறான் அவனை சிந்தித்து கொண்டிருப்பேனே தவிர நான் வந்து பாவத்தை விரும்ப மாட்டேன் பாவன்சை ஆசைப்பட மாட்டேன் செய்ய மாட்டேன் பேச மாட்டேன் ந இச்சாமி மனசு ந வீ க காய பண்ணமாட்டேரம் மான வாக்ஜம் जायते பூத்தவம் सर्वत्र தாய்தி குத்த சமச்சி மெத்த சர்வசம சமச்சித்தே குத்த ஜாயத்தை சாரீரம் மானசம் வாஜம் தெய்வம் பூதபவம் ததா அதாவது இந்த துக்கம் அதாவது சரீரத்தினால் எனக்கு அதாவது எங்கும் வியாபிச்சிருக்கிற அந்த பகவானை நான் நினைக்கிறதுனால எனக்கு உடம்புனாலேயோ மனசினாலேயோ வார்த்தையினாலேயோ எதுனாலேயும் எனக்கு துன்பம் வரவே வராது நான் யாருக்கு துன்பத்தை கொடுப்பேன் ஆக எல் யாருக்கும் நானும் துன்பம் கொடுக்க மாட்டேன் எனக்கும் எதுவும் துன்பத்தை கொடுக்காது ஆக தெய்வம் பூதபவம் தத்தா துக்கம்னு சேர்த்துக்கணும் ஆக பூதப தெய்வம் துக்கம் சாரீரம் துக்கம் மானசம் துக்கம் வாக்ஜம் துக்கம் தெய்வம் துக்கம் பூதபவம் துக்கம் மே குதா ஜாயத்தே எதனால் ஏற்படும் சப்ளை பண்ணி புரிஞ்சுக்கணும் எதுனாலையும் உண்டாஹாது அர்த்தம் அடுத்தரவியாரிணீ கத்தவிய பண்டித்தைர்ஞா்கூத்தமயம் ஏம் இவ்வாறு பூத்து எல்லா ஷரீரங்களிலும் இருக்கக்கூடிய அந்த சர்வபூதமயம் ஹரிம் அனைத்து ஷரீரங்களுக்குள்ளேயும் வியாபிச்சிருக்கிற அந்த ஹரியை ஞாத்வா பண்டிதைஹி பண்டித்தர்களால் ஞாத்வா அறிந்து அவ்வபிச்சாரிணி பக்திஹி கர்த்தவ்யா மாறாத பக்தியை அவரிடத்தில் பண்ணணும் இங்கே பாருங்க எல்லா சரீரத்திலையும் அந்த பகவான் இருக்கார் அந்த பகவானு நான் பூஜை பண்ணுறேன் அவரை பூஜைன்னா என்ன இடத்தான் நிஜமான இல்லை இது பூஜைன்னா என்ன போடுறதுன்னு அர்த்தம் இந்த இடத்துல அவ்யவிசாரணி பக்தி கர்த்தவியான்னு சொன்னால் அன்பை செலுத்துவது ஆனால் எங்கெங்கு பார்த்தாலும் எவ்வுயிருக்கும் அவ்வுயிராய் அங்கெங்கே இருப்பது நீ என்றோ பராபரமே எவ்வுயிரும் என்னுயிர் போல் எண்ணி இறங்க திருக்கருணை செய்யாய் பராபரமே அப்படின்னார் எந்த ஜீவனையும் பார்த்தாலும் இதில் என்ன மாதிரி நினைச்சி எல்லார்ட்டையும் நான் அன்பு செய்கிறதுக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு கேட்குறார் அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் ஆயுர் ஆறுயிருக்கெல்லாம் நான் அன்பு செய்யல் வேண்டும் வள்ளலார் எல்லும் அன்பு இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா எல்லா இடத்துலையும் சராச்சர பிரபஞ்சம் முழுக்க வியாபிச்சிருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனை அறிந்து எங்கும் எப்பொழுதும் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் மாறாத அன்பை வெளிப்படுத்த வேண்டும் அதுதான் விஷயம் அடுத்த ஸ்லோகம் சாமச்சோபிரதானஞ்ச भेद तथा साधने ீனே த தேவியமி महाबाहो சதனோஜனம் சுவூத்தமே தாத்த பரமாத்மோவிக்கான எல்லாம் சா ம பே தான ததாபரவுபாய கதிதா ஹேத்தே மித்ராதீனஞ்ச சாதனை அதாவது ஒரு ராஜான்னு சொன்னால் அவன் வந்து முதல்ல பேசி பார்க்கணும் இல்லாட்டி அடுத்தது என்ன ஏதாவது கொடுத்து பார்க்கணும் சம்திங் கொடுத்து சரி பண்ணவனேண்ணா கொஞ்சம் பேசிப்பாருன்னா பேசி பார்த்தா ஒன்றும் வளைஞ்சி வர மாதிரி தெரில சுவாமின்னா இல்லை இது அவன் என்ன கேட்குறானோ கொடுத்து சமாளி அப்படிங்கிறோமே அப்புறம் தானம் பண்ணுறது அதுக்கும் அவனும் மசிய மாட்டேங்கிறான் அப்படின்னா வாங்கிட்டு கொஞ்ச நாள் கழித்து திரும்ப ஆரம்பிச்சுட்டான்னா என்ன பண்ணுறது இவனுக்கு பின்னால் யார் இருக்கான்னு பாரு எல்லாரையும் அவங்களுக்குள்ள சண்டையை மூட்டிவிடு இதெல்லாம் ராஜா பண்ண வேண்டிய தர்மங்கள் அதுதான் நடந்துகிட்டுருக்கு இன்றைக்கும் அன்னையிலேருந்து இது வரைஞ்சி அதுதான் நடந்துகிட்டுருக்கு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுவாங்க இல்லாட்டி கொஞ்சம் எதாவது விட்டு கொடுப்போமான்னு பார்ப்பாங்க விட்டு கொடுக்கல என்ன இல்லாட்டி இவனுக்கு பின்னால் யார் இருக்கான்னு பாருங்கிறது அங்கே ஆளை வச்சு ரகசியமாக இதெல்லாம் தான் நடந்துட்டுருக்கு நாடு முழுக்க ஆளை வச்சு அவனை வந்து அவனுக்கு இவனுக்கு செண்டு முடிஞ்சு விட்டுருவான் சிண்டு முடிஞ்சு விட்டுறதுனால் என்ன தான் தெரியுமே உங்களுக்குலாம் அது புரியறதுக்காக சொல்கிறேன் உங்களுக்கு அந்த பாஷையெல்லாம் புரியுங்கிறதுனால வாட்சியார்த்தம் லட்சியார்த்தம் எல்லாம் அங்கே போய் விசாரம் பண்ண போகிறது இல்லை அவனுக்கு இவனுக்கு கொஞ்சம் மூட்டி விட்டுடுன்னா அவன் சொன்னான் இவன்கிட்ட சொல்லி இவன் சொன்னான் அவன்கிட்ட சொல்லி கடைசியில் வந்து அவன் அப்படியா சொன்னான் அப்படின்னு சொல்லி அவன் உண்மையுன்னு நம்பிடுவான் அப்புறம் கடைசியில் அவங்களுக்குள்ளே சண்டை எடுத்துனா அவன் பலத்தை குறைக்கிறது இந்த பேதம்னா என்ன அவனுக்கு எங்கெல்லாம் ஸ்ட்ரென்த் ரூட் இருக்கோ அதெல்லாம் வெட்டி விடுறது இல்லை இது மூணுமே பண்ண முடியலன்னா இருக்கவே இருக்குது நாலாவது தண்ட உபாயம் அடி ஆக ஒருத்தனை திருத்தனம்னா ஞான் வச்சோங்க அதர்மம் பண்ணுறவனை அதெல்லாம் பல இது உண்டு ராஜ்யம்லாம் பண்ணுற போது கடைசியில் தான் சண்டை இப்போ மகாபாரதமாக இப்படித்தானே பேச்சு பேசி பார்த்தாங்க கேட்டு பார்த்தாங்க கிருஷ்ணர் தூத்து போனார் எல்லாம் பண்ணார் கடைசியில் ஒன்றும் பண்ண முடியல யுத்தந்தான் இப்படின்ன உடனே சரி சண்டை வந்து விடுத்தோம் அதனால் இதெல்லாம் என்னால் பண்ண முடியாங்கிறான் பிரகலாதன் சா உபப்பிரதானஞ்ச பேததண்டவ் ததா பரவ் உபாய கதிதாஹேத்தே மித்ராதீனான் சாதனே ஏதோ காண்டெக்ட் நமக்கு அந்த புராணத்தை கரெக்டாக கம்ப்ளீட்டாக பார்த்தா தான் தெரியும் அங்கேருந்து கோட் பண்ணியிருக்கார் சங்கராச்சாரியர் அதாவது மித்ராதீனம்னா நண்பன் முதலானவர்களுக்கு இவங்களையெல்லாம் எப்படி வழக்கி கொண்டு நட்பு ராஜா வந்து எல்லாம் நிறைய பேரை பகைவனை பகைவனாக இல்லாமல் நட்பாக இருக்கிறதுக்கு வழி பார்ப்பார் அதெல்லாம் முடியலென்னா பிரச்சனை எல்லாம் வரும் அதெல்லாம் விவகாரத்தில் ஹேண்டில் பண்ணுற முறைகள் மித்ராதீனான்ச்ச சாதனே இதெல்லாம் இந்த சாமதான பேத தண்டமெல்லாம் விவகாரத்தில் ராஜ்ய நிர்வாகத்தில் இருக்குது அதெல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு அது முடியாதுங்கிறோம் அகம் தான் அகம்ன பசியாமி தான் மித்ராதீன்னு அகம்ன பசியாமி ஹே தாத்த அப்பா தந்தையே எனக்கு அந்த அந்த மாதிரி யாரையும் வேறையாக பார்க்குற சக்தியே எனக்கு கிடையாது மித்ரா மா குருதா என் பேரில் கோவப்படாதீங்க என்ன கோவிச்சுன்னு பிரயோஜனம் ஏன் எப்படின்னா ஹே மகாபாகோ ரொம்ப அப்பாவை புகழான் உனக்கு வந்து ரொம்ப சாமர்த்தியம் இருக்குது உடம்பில் சக்தி இருக்குது ஹே மகாபாகோ சாத்தியாபாவே சாதனைகி கிம் பிரயோஜனம் சாத்தியமே இல்லைங்கிற போது சாதனங்களால் என்ன பிரயோஜனம் எனக்கு சாத்தியமே இல்லை எனக்கு அந்த லட்சியமே கிடையாது அப்படி இருக்கிற போது நான் இதெல்லாம் இப்படி பண்ணுறது நீ எதை பண்ண அதை பண்ணுன்னு என்கிட்ட சொன்னியானா எனக்கு அது முடியாது அப்படிங்கிறோம் ஏன்னா ஹே தாத்த சர்வபூதாத்மக்கே ஜெகந்நாத்தே ஜெகன்மையே பரமாத்மனி கோவிந்தே மித்திர அமித்ரகதா கூத்தாகா எல்லாம் எனக்கு எங்கே பார்த்தாலும் நாராயணனாக இருக்கான் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் எங்கு பார்த்தாலும் ஸ்ரீமன் நாராயணனே நான் தரிசனம் பண்ணின்னு இருக்கேன் அப்படி இருக்கிற போது சர்வபூதாத்மக்கே அனைத்து சரீரங்களிலும் ஆத்மாவாக இருக்கிற ஜெகநாத்தே பிரபஞ்சத்தின் தலைவன் ஜெகன்மையே பிரபஞ்சமாக இருக்கான் ஜெகநாத்தே காரணம் ஜெகன்மையே உபாதான காரணம் ஜெகநாத்தே ஜெகன்மையே சர்வபூதாத்மக்கே அந்தரியாமி பரமாத்மனி பிரம்மணி கோவிந்தே கோவிந்தன்னா வேதங்களால் அறியப்படுபவன் கோபிஹி வேத்தி இத்தி கோவிந்தா வேதங்களால் அறியப்படுபவன் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனாக இருக்கிறவன் கோவிந்தே அப்பேற்பட்டவன்கிட்ட இவன் நண்பன் இவன் நண்பன் இல்லாதவன் என்கின்ற வேற்றுமை எங்கே இருக்கிறது சர்வத்திர நாராயணம் எங்கும் நாராயணனே என்னால் காணப்படும் பொழுது எனக்கு பகைவனும் தெரியவில்லை நண்பனும் தெரியவில்லை ஆகவே எனக்கு வந்து இந்த சாமதான பேத தண்டமெல்லாம் இந்த என்னது டாக்டிக்ஸா அதெல்லாம் பண்ணுற வேலை நம்மள்ட்ட நடக்காது எனக்கு எல்லாம் ஒன்றா தெரியுது நான் என்ன பண்ணுறது அதனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் பண்ண முடியாது எனக்கு சர்வத்திர சமபாவா அதனால் இல்லை எனக்கு என்னென்னா கிரேட்டுன்னா ஆதிசங்கர் எவ்வளவுதான் சொல்கிறாரு பாருங்க எல்லாத்தையும் அங்கேருந்து கொண்டு வரப்பாரும் தான் படிக்கணும் சாஸ்திரத்தை படித்தால் தான் மகான்களுடைய மகிமையெல்லாம் தெரியும் அப்போ அவருடைய மனசில் எப்படி இருக்கணும் இதெல்லாம் எடுத்து கொண்டு வந்து கே போட போடணும்னா இது இன்னும் விஷ இன்னும் விஷ்வம் முடியவே இல்லை போயிட்டே இருக்குது அடுத்தது ஜடாநாம விவேகானாம் மசூராணாம் அபி மசூராணாம் அபி பிரபோ RAJYANI சியநாக்கணமோ சீதிம அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார்கண்ணும் உழ அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகம் இறக்க குணந்தான் எல்லா செல்வத்திலையும் உயர்ந்த செல்வம் அருள் செல்வம்னா அருள்னா இறக்ககுணம்னு அர்த்தம் கம்பேஷன் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உழன்னா இந்த பனங்காசு இதெல்லாம் வந்து ஊரில் இருக்கிற முட்டா பயக்கிட்ட கூட இருக்குது அப்படின்னு அர்த்தம் பூரியார் கண்ணும் உழ பூரியாருன்னா என்ன அர்த்தம் ரொம்ப அல்பமான சாதாரண ஜனங்கள்ட்ட கூட பணம் நிறைய இருக்கப்பா நல்ல கருணைங்கிற உயர்ந்த குணம் யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறார் வள்ளுவர் இதுதான் துறவரையல்ல முதல் குரல் அப்படி நினைக்கிறேன் அருளுடைமை அதிகாரத்தில் முதல் குரல் அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார்கண்ணும் உழ அதே தான் இங்கே சொல்கிறான் பாருங்க மூளை இல்லாதவன் இப்போ இது என்றைக்குமே இருக்கும் போல் இருக்குது ஜடானாம் அவிவேகானாம் மஷூராணாம் மஷூராணம்னா பலமே இல்லை மைனர் அவனை பின்னாடி வச்சுன்னு ஒரு ஒரு இருந்தார் பாருங்கள் நமக்கு நம்ம தேசத்தில் ஒருத்தர் இருந்தார் பின்னாடி யாரோ இயக்குவாங்க பொம்மலாட் ப்ரைம் மினிஸ்டர் இப்படினா இப்படி திரும்பினா அப்படி திரும்புவார் இப்படின்னா அப்படி திரும்புவார் பின்னாடி ஏதோ ஒரு சக்தி ஆடுற துர்பலம் துர்பலம்னா என்ன மசூரானாம் அப்படின்னா வலிமை குறைந்தவன் ஜடான்னா ஜடம்னா என்ன ஒன்றும் ரிஜிஸ்டரே ஆகாது நம்ம என்ன சொன்னாலும் மண்டையில் ஏறவே ஏறாது அப்படிப்பட்ட குரூப்பு அவிவேகானம்னால் அதாவது சொன்னாலும் புரியாது தனக்காக சுயமாகவும் தெரியாது அவிவேகான் அவிவேகானாம் அவிவேக்கினாம்னு சொல்லுவோம் இங்கே அவிவேகானாம்ங்கிறார் அவிவேகானாம் அவங்களுக்கும் கூட பாக்ய போக்கியானி ராஜ்யானி சந்திங்கிறான் இது ஏவம் ரொம்ப காலமாக இருக்குதுன்னு தெரியுது அவங்களுக்கும் நாடெல்லாம் இருக்குது நல்ல பாக்யம் இருக்குது நல்ல போக்கியமெல்லாம் இருக்குது நல்லா அனுபவிக்கிறதுக்கெல்லாம் நாடுகள்லாம் இருக்குது அதாவது அறிவில்லாதவன் அறகுறையாக அறிவுள்ளவன் அப்புறம் உடம்பில் மனசில் பலம் இல்லாதவன் இவங்களுக்கெல்லாம் கூட நிறைய ராஜ்ய நாடு இருக்குது சொத்து இருக்குது ஆட்கள்லாம் இருக்குது அது மாத்திரம் நம்மள இன்னொருத்தனையும் சேர்த்தான் அந்நியாயம் அக்கிரமம் பண்ணுறவனுக்கும் சொத்து இருக்குது அநீதிமத்தாப்பி அநீதிமத்தாமப்பி ராஜராஜி பாக்யபோகியானி சந்திங்கிற அக்கிரமம் அந்நியாயம் பண்ணுறவனுக்கு இருக்குங்கிற இப்போ அவனையும் சேர்த்துக்கணும் ஜடானாம் அவிவேகானாம் ஓ அசூ அசூராணாம் மசூராணாம்னு படிச்சுட்டேன் ஆஹா அசூராணாம் சாரி இந்த மசூரான ஜடானாம் மசூராணாம் படிச்சு விட்டேன் அஹ ஜடானாம் அசூரானாம் நஷூரத்தன்மைன்னு அர்த்தம் அஹ ஜடானாம் அவிவேகானாம் அசூரானாம் அநீதிமதாம் நீத்திமானாக இருக்க மாட்டேன் எல்லாம் போப்போ அர்த்தம் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் சுருட்டிடுவோம்ப்பா அப்புறம் நம்ம திரும்படு வருவோமோ வர மாட்டோமோ தெரியாது அதனால் என்னென்னா ராஜ்யானி பாக்யபோக்யானி சந்தி நிறைய இருக்குது பண்பிலான் பெற்ற பெரும் செல்வம் என்னது என்ன கல்லார்கண் பட்ட திரு உள்ளூரே சொல்கிறாரே கல்லார்கண் பட்ட திரு நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திருனர் நல்லவனுக்கு வந்திருக்கிற தரித்ரத்தை விட மோசம் படிக்காதவங்கிட்ட இருக்கிற பணம்னர் நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திரு படிக்காதவங்கிட்ட இருக்கிற பணம் படித்த நல்லவனுக்கு இருக்கிற தரித்ர தரித்திரத்தில் இருக்கிற துன்பம் அவனுக்குட அது துன்பமாக தெரியாது ஆனால் இவன் நிறைய துன்பத்தை உண்டு பண்ணுவான்னு அர்த்தம் அவன் வறுமை வந்தால் கூட யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டான் இவங்கிட்ட பணம் இருந்தால் நிறைய துக்கம் கொடுப்பான் வறுமை இருந்தால் இன்னும் துக்கம் கொடுப்பான்னு அர்த்தம் படிக்காதவங்ககிட்ட வறுமை இருந்துன்னா அவன் இன்னும் எல்லாேருக்கும் துக்கத்தை கொடுப்பான் பணம் இருந்தால் இன்னும் ஓவராக வேறு துக்கம் இருக்கும் எல்லாருக்கும் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு இது மாதிரி அவங்களுக்கும் இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்பா தஸ்மாத்திய புண்ணியஷு எச்சேன் மகதீம் ஸ்ரீயம் எதித்தவ்யம் சமத்துவே த புய சமணம தன வே புண்ணியேஷு எத்தத்தை எத்தேத்த புண்ணிய கர்மாக்களில் முயற்சியை மேற்கொள்வோம் பாவம் செய்ய வேண்டாம் எனவே புண்ணியமான கர்மாக்களில் நம்முடைய முயற்சியை செலுத்துவோம் யா மகத்தீம் ஸ்ரீயம் இச்சேத் எவன் சிறந்த செல்வத்தை அர்த்தகாமத்தை விரும்புகிறானோ அவன் புண்ணிய கார் புண்ணிய தனது முயற்சியை செய்யட்டும் அது மாத்திரமல்ல சமத்வேச்ச எத்தித்தவியம் ரெண்டு சொல்கிறார் அதாவது நீ இந்த உலகத்தில் அர்த்தகாமத்தை விரும்பினால் புண்ணிய கர்மாவை நிறைய செய் மோக்ஷம் அடையணும்னா நிர்வாணமபி சேட்சதா சமத்வேச்ச ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஸ்லோகம் ஆஹா கர்மகாண்டம் ஞானகாண்டம் ரெண்டையும் சொல்லிவிட்டார் ஆஹ நிர்வாணமபி சேட்சதா மகத்தீம் ஸ்ரீயம் இச்சதி சேத் புண்ணியஷு யதேத நிர்வாணம் அப்படி நிர்வாணம் இச்சேச்சேத் என்னது நான் சமத்துவே சயித்தவியம் சமத்துவேன அர்த்தம் சமமாக இருக்கிற அந்த பிரம்மனை தரிசனம் பண்ணணும் மோக்ஷத்துக்காக நிர்வாணம்னா மோக்ம் ஆ முக்தி அடைய வேண்டுமென்றால் எல்லோரையும் ஒன்றாக பார்க்க வேண்டும் நிறைய செல்வத்தை பெற வேண்டுமென்றால் புண்ணியமான காரியத்தை செய்ய வேண்டும் புண்ணிய காரியத்தில் காரியத்திலே சமத்துவம் இருக்குது யாரையாவது நிந்தனை பண்ணினால் பாபந்தானே ஆக ராகத்வேஷ அபாவம் ஞானம் யார்கிட்டையும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் செயல்படுறதுக்கு பேர் புண்ணியம்னு பேர் எல்லோரையும் பிரம்மமாக பார்க்கறது தான் சமதரிசனம் ஆக சமதர் சமத்துவங்கிறது ரெண்டு அர்த்தம் இருக்குது கீதையிலே நம்ம பார்த்துருக்கோம் ஆகத்வேஷ அபாவாக சமத்துவத்துக்கு ஒரு லக்ஷணம் அப்புறம் வந்து பிரம்மதரிசனம் எல்லாரும் பியூர் கான்ஷியஸ்னஸ் புரிஞ்சுக்கிறது அது இன்னொரு சமத்துவம் சரி ஆஹ நிர்வாணமே சே்சதா அடுத்தது தேவ மனுஷிய பசவ பக்ஷிவக்ஷ சரி சரிசுபா விணோர்மிவித்தேதரங்கம் திர்டம விஷ்ணு எத்தூக் சகவான் அனிப்பரமேர்த்தே மனுஷ பசவ பிவசீச தேவாகனா தேவர்கள் மனுஷியாகன்னா மனிதர்கள் பசவாகன விலங்குகள் பக்ஷின்னா பறவைகள் விரக்ஷம்னா மரங்கள் சரிசிறுப்பாகன நதிகள் ஏதத்து அனந்தசிய ரூபம் எல்லையற்ற இந்த பகவானுடைய ரூபம் இது அனந்தசிய விஷ்ணோ ரூபம் ஏதத்து பின்னமிவ வேற மாதிரி இருக்குது இதுதான் பேதாபேதவாதம் விசிஷ்டாத்வை அத்வைதத்துக்கு என்ன வித்தியாசம்னா வியாபிச்சிருக்கு இப்போ வந்து இறைவன் உயிர்கள் அதாவது என்னது சென்ஷியண்ட் நான் சென்சியன்ட் பீயிங்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்களேன் ஜட வஸ்துக்களையும் சேத்தன வஸ்துக்களையும் வியாபித்து இறைவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுகிறார்கள் ஆனால் ஜட வஸ்துவும் சேத்தன வஸ்துவும் நாராயணன் இல்லை நாராயணன் இல்லாமல் ஜடச்சேதன வஸ்துக்கள் கிடையாது ஜடச்சேதன வஸ்துக்கள் நாராயணன் இல்லை நாராயணன் ஜடச்சேத வஸ்துக்கள் இல்லை அதாவது ஜடச்சேத்தனமும் ஜடமும் சேத்தனமும் நாராயணன் இல்லை ஆனால் ஜடச்சேதனன் நாராயணன் இல்லை நாராயணன் இது இல்லை ஆனால் இது இல்லாமல் அது இருக்குதுன்னு இதுவும் அதுவும் வேறையாகவும் இருக்குது ஒன்றாகவும் இருக்குது ஆ நாராயணன் இல்லாமல் பிரபஞ்சம் இல்லை நாராயணனும் பிரபஞ்சம் இல்லை எப்படி புரியுதுதா ஆகா இப்போ எப்படி இன்னும் கேளுங்க நான் இல்லாமல் உடம்பு மனசு இல்லை உடம்பு மனசு இல்லாமல் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் உடம்பு மனசு இல்லாட்டாலும் தூக்கத்தில் ஆ இருக்கேன் நான் உடம்பு மனது இல்லை உடம்பு மனசு நான் இல்லை புரியிறதா எப்படி இருக்குது இது எப்படின்னா ஆனால் அத்வைதத்தில் என்ன சொல்லுவோம்னா உடம்பு மனசு நான் இல்லாமல் உடம்பு மனசு இல்லை உடம்பு மனது நான் இல்லை உடம்பு மனசு நான் இல்லை நான் நான் உடம்பு மனசு இல்லை உடம்பு மனசு நான் இல்லை மாற்றி சொல்கிறோம் ஆனால் அத்வயத்தில் வேறு ஒன்றும் இல்லை உடம்பு மனசு மித்யா விசிஷ்டாத்வயத்தில் மித்யா கிடையாது புரியுறதா நாராயணன் இல்லாமல் பிரபஞ்சம் இல்லை பிரபஞ்சம் நாராயணன் இல்லை நாராயணனும் பிரபஞ்சம் இல்லை நாராயணனும் பிரபஞ்சம் இல்லை அதுதான் மத்ஸ்தானி சர்வபூதானிக்கெல்லாம் அப்படி அர்த்தம்னு சொல்லணும் ஆனால் அத்வைத சித்தாந்தத்தில் பிரபஞ்சம் மித்யா நாராயணன் சத்தியம் விசிஷ்டாத்வைதில் பிரபஞ்சமும் சத்தியம் நாராயணனும் சத்தியம் புரியுறதோ இவ்வளவுதான் விசிஷ்டாத்வயத்துக்கும் அத்வைதத்துக்கும் வித்தியாசம் அது எப்படி ஏன்னா ஜீவனே சத்தியம் இல்லைன்னா எப்படி இருக்கும் அதுதான் அப்போ தான் உடனே எப்படி இப்படி பயம் தோந்துடும் ஆஹா பேதாபேதவாதத்தில் பேதமும் சத்தியம் அபேதமும் சத்தியம் அத்வைதமும் சத்தியம் துவைத்தமும் சத்தியம் அத்வைத சித்தாந்தத்தில் அத்வைதம்தான் சத்தியம் துவைத்தம் மித்யா அவ்வளோதான் இதுக்குள்ள வித்தியாசங்கள்லாம் இருக்குது அதுக்கப்புறம் நிறைய பூஜை அது இது ஏன்னா ஜீவன் ச இருக்கா ரொம்ப மொற்றம் நிறைய கதையெல்லாம் இருக்குது வைகுண்டம் பரமபதம் அதெல்லாம் தனித்தனியாக இருக்குது அதெலாம் டாபிக் வேறு இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னா அனந்தசிய விஷ்ணோகா ரூபமேத்தின்னஸ்திதம் அப்படிங்கிறான் இது ரொம்ப முக்கியம் இந்த இவை ரொம்ப முக்கியம் வேற மாதிரி இருக்கு வேறு மாதிரி இருக்குன்னா என்ன அர்த்தம் வேறு இல்லைன்னு அர்த்தம் இவன் குரங்கு மாதிரி இருக்கான்னா குரங்குன்னு அர்த்தமா மாதிரி தானே சொன்னோம் மாதிரி வச்சு அனந்தசிய விஷ்ணோகோ ஏதத் ரூபம் எப்படி சொல்கிறான் பாருங்க பின்னமிவ உங்களுக்கு புரியலையே அப்பா பின்னமிவ ஸ்திதம் ஏதத் விஜானதா சர்வம் படிக்கல विजानता ஏதான சரி ஏதாச்சும் விஜயத்தம் ஜகத் எதாத் திர்டம் ஆமவத் ஆமவத் यतोयं எத்தம் விஷக் திரம் விஷ்ணு ஆத்வத் விஷ்ணு ஆத்மத்து எதா சவரம் ஜகத் விஜீந்திரவன் இது அரிந்திரவன் இது எதாச்சும் விஷ்ணு இத்தி விஜானதா ஆத்மவத்து விஜானதா போட்டுக்கலாம் தப்பு இல்லை ஆனால் விஜானதா விஜானதா புருஷேண விஜானதா மனுஷேன அறிகின்ற மனித நாள் அப்படின்னு அர்த்தம் விஜானதா புருஷேன இவை அனைத்தையும் அறிகின்ற மனித நாள் என்னவோ அறிகின்றான்னா ஏதத் சர்வம் அனந்த ரூபா அனந்தசிய ரூபா விஷ்ணுன்னு அதனால் என்னாகும்னா விஷ்ணுவை ஆத்மவத்து திரஷ்டவியம் விஷ்ணுவை தன்னுடைய ஆத்மாவாகவே தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பாட்ட சொல்றார் விஷ்ணுவை நம்முடைய ஆத்மாவாகவே தெரிந்து கொள்ள வேண்டும் சர்வம் வேவேஷ்டி தி புருஷேன ஆத்மவத்து திரஷ்டவியம் திரஷ்டம் ஜெகத்தையும் ஆத்மவத்து திரஷ்டவியம் பிரபஞ்சமும் நானே தான் தெரிஞ்சுக்கணும் விஷ்ணுவும் நான் தான் தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா எதா ஏனெனில் அயம் விஸ்வரூபத்திருக்கு ஐயம் விஷ்ணுன்னு அங்கேயும் சப்ளை பண்ணிக்கலாம் இல்லாட்டி அது தனியாக போட்டுனா நல்லா தான் இருக்குது ஏதத்து ஸ்தாவர ஜங்கமம் ஜகத் சர்வம் விஜானதா இவை அனைத்தையும் ஏன்னா அப்போ தான் இந்த நமக்கு லிங்கம் சரியாக வருது ஆத்மவத்து திரஷ்டவியம் யதா ஏனென்றால் அயம் விஷ்ணு இந்த விஷ்ணுவானவர் விஸ்வரூபத்திற்கு விஸ்வரூபமாக இருக்கிறார் விஸ்வரூபத்தை தரித்திருக்கிறார் இந்த பிரபஞ்சஸ்வரூபமாகவே அவர் இருக்கிறார் ஏவம் ஞாத்தே ச பகவான் இவ்வாறு அறியப்படுகின்ற அந்த பகவானானவர் அநாதிகி மு தொடக்கமற்றவர் காரணமற்றவர் பரமேஸ்வரஹா பரமேஸ்வரனாக இருக்கிறார் அப்படிப்பட்டவர் என்னாகும் அச்சுதஹா அச்சுதஹா தஸ்மின் பிரசீதத்தி இவ்வாறு எவன் அறிகிறானோ அவனிடத்தில் அந்த பரமேஸ்வரன் விளங்குகிறார் பிரகரிஷேன சீதத்தி நல்லா பிரசன்னமாக இருக்கார்னு அர்த்தம் இப்படி அவனுக்கு புரிஞ்சவுடனே என்ன இருதுன்னா அகம் விஷ்வம் புவனமபவல்லி ஒரே ஆனந்தமாக இருக்கான் பிரசீதீ பிரசன்னே சதி க்ளேஷசம்சய பிரசா சர்வாண்டம் ஹாநிசோபாயத்தை பிரசன்னச்சேத்தசோஹாசு பரியவெத்தே அதேதான் பிரசன்னே சதி அப்படி பிரசன்னாயிட்டாண்ண க்ளேஷசம்சய அந்த க்ளேஷமல்லாம் க்ளேஷசம்ஷயான அர்த்தம் போச் சர்வதோஷமும் உடனே போச்சு தான் சர்வ பாபநிவத்தி சம்சாரிவருத்தினு அர்த்தம் அவித்யா அஸ்மிதா அஸ்மிதா அவித்யா அஸ்மிதா அவித் ராகத்வேஷ அபினிவேஷ பஞ்சக்லேஷநஷ க்ளேஷசம்சய எல்லாம் போட்டுக்கலாம் நம்ம ஏம் ஜாத்தே சகவவநாதிப்பரமேஸ்வரத்தியச்சுத்தின் பிரசன்னைஷம்சய ஆதிசங்கர் நிறைய கோட் विष्णु விஷ்ணுதர்மந்தான் விஷ்ணுதர்மோத்தரபுராணம் அந்த விஷ்ணுபுராணத்தைதான் நிறைய கோட் பண்ணிகிட்டே இருக்கார் அடுத்தது பகவத்கீதை பகூநே மாம் பிரியதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுர்லப நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகந்தான் இது இதுக்கெல்லாம் நிறைய நாள் ஆகும் தெரிகிறது பகூனாம் ஜென்மனாமந்தே இந்த ஜன்மங்கிற சப்தத்துக்கு பல பிறவிகள் பல சாதனைகள் கடைசியில் வந்து விஷயம் புரியறது ஞானவான் அறிவை உடையவன் மாம் பிரபத்தியதே என்னையே ஷரணாகதி பண்ணுகிறான் சரணாகதி பண்ணுறான்னு அர்த்தம் அத்வைத்தமாக இருக்கிற பிரம்மனை புரிஞ்சுக்கிறான்னு அர்த்தம் சர்வம் வாசுதேவஹா இல்ல வாசுதேவன் தெரிஞ்சு சர்வம் வாசுதேவா இஞானவான் மாம் பிரபத்தியதே மாமேக்கம் ஷரணம் விரஜ எல்லாம் ஒன்றுதான் ஆக தன்னை பிரம்மமாக உணர்கிறான் எல்லாம் பிரம்ம எல் சர்வம் பிரம்மமயம் அகம் பிரம்ம அகமேவ இதம் சர்வம் இதான் இந்த எனது எனது ஈக்குவேஷனா சர்வம் கலு இதம் பிரம்ம அகம் பிரம்மாஸ்மி அகமேவ இதம் சர்வம் அப்படி புரிஞ்சுக்கணும் அனைத்தும் பிரம்மே நானும் பிரம்மம் நானே அனைத்தும் நானே அனைத்தும் நான் வேறு பிரம்மம் வேறு இல்லை அப்படின்னு அர்த்தம் இத்தியாதி வச்சனைஷ என்ற வாக்கியங்களால் அரி இத்தியாதி வச்சனைஷ இத்தியாதி வச்சனைஷங்கிறது இத்தியாதி வச்சனைஷ நிரூபியத்தை நம்ம सर्वस्य एकात्मत्वे इति इति वचनेश्च நூாத்மே ராசீத்து வச்சனாந்த உபாசீத்த நீ வந்து அமைதியாக இருந்து அதை உபாசனை பண்ணு அப்படிங்கிற அர்த்தம் அடுத்த ஸ்லோகம் அதனால் என்ன சொல்கிறார் ஹிம்சாதிரகிதேன ஸ்துதிநமஸ்காரா கர்த்தவியமிதி தரிசயித்தும் விஸ்வசபேனியேவா பிரம்மா அபீயே இதுவா ஸ்துதிநமஸாதி கர்த்தியமிதி தரிசயும் விஸ்வசேனிவா முதல்ல என்ன சொன்னார் இது பாருங்கோ ஓங்காரத்துக்கு அப்புறம் அடுத்த விளக்கம் என்ன பார்த்தோம் ம்லு இதம்ம தலீத்தம் லு இதுமந்த உசீத்தி எதிர்த்து சர்வம் விக்கார துன் விதம் ப்ரம சர்வாத்மே ராபவ் அதாவது விஷம்விரச்சொழிரல பகவான் பிரபஞ்ச ரூபமாக இருக்கார் விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கிறது தான் அவரை பூஜை பண்ணுறது கிமேக்கம் தெய்வத்தம் லோகேன்னா விஸ்வமேவ தெய்வத்தம் விஸ்வமேவ தெய்வத்தம் லோகே நீ ஒன்றும் அடைய வேண்டியதில்லை கிம் வாப்பியேக்கம் பாராயணம்னா விஸ்வத்தையே புரிஞ்சு கோப்பா அப்படிங்கிறது தான் என்ன சொல்கிறார் ஆகையினால் என்ன பண்ணணும்னா சங்கராச்சாரியார் நிறைய விஷயம் சொல்லப்போகிறார் இதில் ஏன்னா அவர் வந்து யாகங்கள்லாம் இருக்குது யாகங்கள் எல்லாம் ஹிம்சையெல்லாம் இருக்குது அதனால் அதை மனசில் வச்சுட்டு இங்கே சொல்கிறார் ஹிம்சாதி ரகிதேனு யாரையும் ஹிம்சை பண்ணக்கூடாது அவரே சொல்லுவார் யாகத்தில் வந்து பசுக்களை வந்து வதம் பண்ணுறது யஜத்தில் வந்து தப்பு கிடையாதுன்னு சொல்கிறவர் தான் ஆனால் மெயினாக இப்போ இங்கே சொல்கிறார் யாரையுமே ஹிம்சை பண்ணாமல் ஸ்துதி நமஸ்காராதி கர்த்தவியமிதி தரிசித்தும் ஏன்னா யாகங்கள்லாம் பண்ணினா ஹிம்சை இருக்குது பசு ஹிம்சை இருக்குது இங்கே வந்து நீ எல்லாரையும் சமத்துவமாக பார்க்குற போது ஸ்துதி நமஸ்காரங்கள் பண்ணணும் ஸ்துதி நமஸ்காராதி கர்த்தவியா நான் ஸ்துதி நமஸ்காரங்களெல்லாம் நீ பண்ணணும் எப்படி பண்ணணும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் பண்ணணும் யாருக்கும் துக்கம் கொடுக்காமல் நீ பண்ணணும் நீ பூஜை பண்ணுறது யாருக்கும் கஷ்டம் கொடுக்கப்படாது நீ பூஜை பண்ணுறேங்கிற பேரில் வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணிவிடக்கூடாது ஏன்னா அது வாஸ்தவம் அந்த காலத்தில் எல்லோரும் சேர்ந்து பண்ணணும் அதனால தான் தீயோ யோனப்படி ஜோதி எல்லாருக்கும் இந்த புத்தி வரட்டும் வரட்டும் ப்ரே வேறு ப்ரேயர் வேறு பண்ணுறோம் கர்த்தவியமித்தி தரிச இத்தும் அதை பண்ணணுங்கிறதுக்காக விஸ்வசப்தேன பிரம்ம அபிதீயத்தை விஸ்வங்கிற ஏன் கடவுளை சொல்கிறாருன்னு சொன்னால் யாரையும் துன்புறுத்தாமல் வழிபாடு செய்யணும் என்பதற்காகத்தான் விஸ்வம் என்று சொன்னார் அப்படிங்கிறார் விஸ்வம் என்று சொன்னார் ஆக இந்த அளவில் நாம் இதை பூர்த்தி பண்ணிப்போம் இந்த வகுப்பை அடுத்த வகுப்பில் தொடர்ந்து படிக்கலாம் இந்த அளவில் நான் விஸ்வசாஸ்தன பாஷ்யத்தை இன்றைக்கு வகுப்பு நான் பூர்த்தி பண்ணுறேன் நமோஸ்தய சகசிரமூரிபாஹவே சகசிரியா சகசிரோட்டியு நம மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஷாந்திஷாந்தி ஹரி ஓம் ஆதிகுருநாசஸ்வாமிகி சத்குருநாசமகாராஜிகீ கோவிந்தநாமசங்கீர்த்தனம் கல்பத்த